திருப்பந்தனை நல்லூர் சுவாமி பசுபதீஸ்வரர் திருவடி போற்றி தேவி காம்பண்ண தோழி அம்மை திருவடி போற்றி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் நாற்பத்தி நான்காவது திருப்பதிகம் இது திருச்சித்தபுரம் இடறினார் கூட்டை கொடி செய்தார் இவை சொல்லி உலகெடுந்து ஏத்த வர் கால காதலித்து உரை தரும் விழாத்தாம் போய் கோவணம் கொண்டு உத்தடிரனார் போலும் பந்தனை நல் யம் பசுபதியாரே நின்றயம் பசுபதியாரே நின்றயம் பசுபதியாரே கழியுளார் எனவும் கடல் உளார் எனவும் காட்டுளார் நாட்டுளார் எனவும் வழியுளார் எனவும் மலையுளார் எனவும் மண்வுளார் விண்வுளார் எனவும் சுழியுளார் எனவும் சுவடு தாம் அறியார் தொண்டர்வாய் வந்தன சொல்லும் பந்தனை நல்லூர் நிந்தயம் பசுபதியாரே பந்தனை நல்லூர் நிந்தயம் பசுபதியாரே கழியுளார் எனவும் கடல் எனவும் காட்டுளார் நாட்டுளார் எனவும் வழியுளார் எனவும் மலையுளார் எனவும் மண்ணுளார் விண்ணுளார் எனவும் சுழியுளார் எனவும் சுவடுதாங் அறிஞ தொண்டர்வாய் வந்தன சொல்லும் பழியுளார் போலும் பண்டனை நந்தூர் நிண்டயம் பசுபதியாரே பசுபதியாரே பசுபதியாரே ஆட்டினார் எனவும் நாட்டினார் எனவும் கடும் தொழில் காலనికலால் விட்டினார் எனவும் கடும் தொழில் காலనికலார் விட்டியார் எனவும் சாந்த வெண்ணீர் பூசி வோர் வெண்மதி चढ़ை மேல் சுட்டிнар எனவும் சாந்த வெண்ணீர் மதி சடை மேல் சூட்டினார் எனவும் சுவடுதாங் அறியார் சுவடுதாங் அறியார் சொல்வுள சொல்லும் நால்வேதப்பாட்டினார் போலும் நால்வேதப்பாட்டினார் போலும் பந்தனை நல்லூர் இண்டயம் பசுபதியாரே நன முருகினார் பொ சூழ் உலகினார் ஏத்த மொய்த்த பல்கணங்களில் துயர் கண்டு உருகினாராயி உறுதி போந்து உள்ளம் உண்மையால் ஒளிறுத்திகள் மேலாம் கை தொடுது ஏற்று கடலுள் நஞ்சு அமுதமா வாங்கி பருகினார் போலும் பந்தனை நல்லூர் நின்றயம் பசுபதியாரே பந்தனை நல்லூர் நின்றயம் பசுபதியாரே கடலுள் நஞ்சு அமுதமா வாங்கி வருங்கினும் நின்றையும் பசுபதியாரே பசுபதியாரே பசுபதியே பொன்னொன்றை இருவடம் கிடந்து ஒரு கிளர் பூண நூல் புரட பொன்னினார் கொன்றே இருவடம் கிடந்து porikalar punanool purana porikalar punanool purana porikalar punanool purana minninar uruvil minninakuruvil midilvathoraravum meevu vennirumei poosi minninarur ottam keedum kunninar naalvark agamama randaruli konnayaar tottam keedum panninar pol pannina pol kandane nanu nindayam pasubadi பசுபதியன் புன்னாரணைய அண்ணல் வாழ்கனு உமையமிழ் கணவன் வாழ்கனவும் அன்பினார் பிரியார் அல்லும் நண்பகலும் அடியவர் அடியை தொழவே நண்பினார் நல்லர் என்று ஏத்த வல்லவர் என்று ஏத்தும் பண்பினார் பந்தனை நல்லூர் இந்த எம் பசுபதியாரே எத்தினார் ஏதும் இடை கொள்வார் இல்லை இருநிலம்பான் உலகு எல்லை எட்டினார் தங்கள் காரணமாக சிறுமலைந்து அடியினை சேர்வான் முத்தினார் வாழும் மும்மதில் வேவர் முவிச்சூலமும் அழுவும் பற்றினார் போதும் பந்தனை நல்லோர் நின்ற எம் பசுபதியாரே பசுபதியாரே பசுபதியாரே ஒலி செய்த முழவமதிய ஒலி செய்த குடலின் முழவமதியி செய்த பூதம் கையினால் இடவே காலினால் பாய்தலும் அரக்கன் வலிகொள்வர் புலியின் உரி கொள்வர் ஏனை வாழ்வு நந்தானும் ஓ தலையில் பலிகொள்வர் போனும் பந்தனை நல்லூர் நிர்ணயம் பசுபதியாரே சேத்தினார் பொய்கை தாமரையானும் செங்கன்மால் இவர் கூற தோத்தினார் தோற்ற தொன்மையை அறியார் துணைமையும் பெருமையும் தம்மில் சாத்தினார் சாத்தி அத்தலோம் என்ன சரண் கொடுத்தவர் செய்த பாவம் பற்றினார் போலும் பந்தனை நல்லூர் நின்டயம் பசுபதியாரே பசுபதியாரே பாவம் பாட்டினார் போலும் பந்தனை நல்லூர் நிந்தயம் பசுபதியாரே பசுபதியாரே பசுபதியாரே கல்லிச்சை பூண kalai voli vo va kalumala muduvadithan nilli jeyalan pulli chekelatakkamuliyana sambangam nalli jeyalan pulli cheka பாகும்ாய் படுதலை ஏந்தி மேவிய பந்தனை நல் பள்ளி செய்லை ஏந்தி மேவிய பந்தனை நல் சொல்லிய பாடும் பத்தும் வல்லவர்